الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من سرور أن تسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يبنى فلن تجد له ولي مرشدة وصلوات الله وسلامه على فيدنا ونبينا محمد وعلى آله وأسحابه وأتباعه ومن سباهم بإحسان الى يوم الدين ما بعد فاوصيكم عباد الله ان تقولوا لله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز فصرفانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم طالما الله مثلا طبيه كانت امنه من وطنه من تيئاسيها بالرءا يأتيها الرءا رغدا من كل مكان فترسئ ان املا فانا الله, الله لبالهجوع والخوف بما كانوا يصلعوا وقال محمد صلى الله عليه وسلم من أصبح في في جسده عنده يومه له الدنيا رب பல கோடி படைத்தினங்களை படைத்து பரிபாலிக்கும் பிரபுல் ஆலமின் புகழமைக்கும் அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட மகாஸ்தவமாக அணி அவர்கள் மீதிலும் அவர்களின் பார்வை பின்பற்றி நடந்தாக்கள் நாயகன் அணுகுவ செல்லும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவரும் மீதிலும் உண்டாகும் இந்த உலகத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பா இருங்களுக்கும் வத்திய செய்து கண்ணியமான சகோதரர்களே அல்லா உங்கள் ஆதரவ உலகத்தில் மனிதர்களுக்கு பல வகையான பாக்கியங்களை அருள்களை ஞானத்துக்களை ார் ஒரு மனின் உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்கிறார் செல்வத்தோடு வாழ்கிறார் சந்தோஷத்தோடு வாழ்கிறார் நோயில்லாமல் வாழ்கிறார் பாதுகாப்போடு வாழ்கிறார் இப்படியாக அல்லாஹு மனிதர்களுக்கு என்று பல பாக்கியங்களை நியமபிகளை உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி அவ்வளவு காலா உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வது பாதுகாப்பாக வாழ்வது செல்வ செழிப்போடு வாழ்வது அந்த மனிதனுடைய திட்டித்தனம் அல்ல இறைவன் அந்த மனிதனுக்கு கொடுத்த பாத்தியங்களாகவே அவை தெரிவிக்கிறது தெரியமான தோழர்களே இந்த அடிப்படையில் ஆசை வைக்கக்கூடிய ஒரு உடயம் தான் நான் எவ்வாறு வாழ்ந்தாலும் நான் வாழக்கூடிய இடத்திலே பிரதேசத்திலே ஊரிலே நாட்டிலே பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று உலகத்தில் வாழ்கின்ற எல்லோரும் ஆசைப்படுகிறார் ஒரு மனிதனிடத்தில் செல்வம் இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அவருடைய செல்வத்தால் உபம் செய்ய முடியாது ஒரு மனிதனிடத்திலே ஆரோக்கியம் இருக்கிறது சுகத்தோடு வாழ்கிறார் ஆனால் அவர் வாழக்கூடிய பகுதியில் பிரதேசத்தில் நாட்டில் பாதுகாப்பு என்ற அல்லாஹுடைய அருள் அமையென்றால் அவருடைய சுகத்தின் மூலமாக அவருடைய ஆரோக்கியத்தின் மூலமாக எதிர்பார்க்கின்ற நிம்மதி கிடைக்க மாட்டார் எனவே இந்த உலகத்தில் ஒரு சமூகம் ஒரு மனிதர் ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டு இருந்தால் அவர்கள் இறைவனுடைய பாதுகாப்போடு வாழ வேண்டும் பாதுகாப்பு இல்லை என்றால் அச்சத்தோடு வாழ்வதென்பது பயத்தோடு வாழ்வதென்பது உலகத்தில் மனிதர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது அத்துராணி அளவு காலா மனிதர்களை நாம் சில விடயங்களின் மூலமாக சில சோதனைகளின் மூலமாக மனிதர்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல் குரானை அல்லா சொல்லுகிற நேரத்திலே முதலாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நாங்கள் சோதனைக்கு உட்படுத்த விரும்பினால் பயத்தின் மூலமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல் குரானின் அல்லாஹு தாலா பழம் எனவே செல்வம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் ஆலோசியம் இருக்கிறது ஆனால் பாதுகாப்பு இல்லை என்றால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இருக்க மாட்டார் தனியமான சகோதரர்கள் அஜுடைய காலகட்டத்தில் நாங்கள் மலேஸ்லாத்து வத்தலாம் அவர்களுடைய சம்பவங்களையும் அவர்களுடைய சிறப்புகளையும் ஞாபகப்படுத்துகின்றோம் அந்த இப்ராஹிம் மலேஸ்வலாத்து வசலாம் அவர்கள் இடத்திலே இருந்து மக்காவுக்கு ஹிகர செய்து வருகிறார்கள் மக்காவுக்கு வந்த இப்ராஹிம் மலேஸ்லாத்து வத்தலாம் அவர்கள் அல்லா இடத்திலே முன்னால் இருந்து அல்லாஹத்திலே ஒரு துவா செய்தார்கள் அல்லாஹனத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன துவா தெரியுமா நான் இருக்கக்கூடிய இந்த மக்காவை நீ பாதுகாப்பு உள்ள ஒரு ஊராக அச்சம் தீர்ந்த ஊராக நீ ஆத்துவாயாக என்று முதலாவது இப்ராஹிம் அலித்தலாம் அவர்கள் மக்காவில் அல்லாவிடத்திலே கேட்காப்பை யாவது பாதுகாப்பு எனக்கு தருவாயாக கண்ணியமான சகோதரர்களே எந்த நாட்டில் எந்த சமூகத்தில் எந்த ஊரில் இறைவனுடைய பாதுகாப்பு இல்லையோ எந்த ஊரில் எந்த நாட்டில் மக்கள் பீதியோடு அச்சத்தோடு வாழ்வார்களோ அந்த நாட்டிலே முன்னேற்றம் இருக்க மாட்டார்கள் இது என்னுடைய கருத்து அல்ல அல் குவார் மிகவும் தெளிவாக எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கும் நகர் இப்ராஹிம் மலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாத மக்காவுக்கு வந்த போது பாதுகாப்பை கேட்டார்கள் யாம்தான் பாதுகாப்பை தருவாய் என்று இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் துபா கேட்டதற்கு பின்னால் தொடர்ச்சியாக அல்லாஹரே கேட்டார்கள் செழிப்பான அபிவிருத்தியான பகுமையான ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கொடுப்பாயாக தண்ணியமான சகோதரர்களே நம்பி இப்ராஹிம் அலகூர் சலாத்து வசலாம் அவர்கள் ஏ சொத்துருடத்திலே கேட்பதற்கு அல்லாஹிலே கேட்பதற்கு முன்னால் ஆகினார் யாரா இந்த ஊரை நீ பாதுகாப்பு உள்ள ஒரு ஊராக அச்சம் தீர்ந்த ஒரு ஊராக ஆக்குவாயாக அல்லாஹடத்திலே நபி இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் ஏன் கேட்டார்கள் என்றால் ஒரு ஊரில் பாதுகாப்பு அபிவிருத்தி ஏற்படும் என்ற கருத்தை தான் அல்லாஹு நபி இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்களுடைய அந்த துவாரின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தருகிறான் அது மா நபி மகமாக நவீனமாக அழகும் அவர்கள் ஒரு அதிகத்தில் எந்த ஒரு மனிதன் காலையில் எழுப்பக்கூடிய நேரத்தில் காலை நேரத்தில் ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய ஊரிலே பிறவேக்கத்திலே பாதுகாப்பு அப்படி என்றால் எந்த ஒரு மனிதன் தான் வாழக்கூடிய பிரதேசத்தில் பாதுகாப்போடு அச்சம் தீர்ந்தவர்களாக யாரையும் பற்றியும் பயம் இல்லாதவர்களாக பாதுகாப்போடு யார் காலை நேரத்தை அடைந்து கொள்வார்களோ சொன்னார்கள் மகாபந்தீசி இரண்டாவது சொன்னார்கள் யார் ஆரோக்கியத்தோடு நோயில்லாமல் ஆரோக்கியத்தோடு யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்வார்களோ மேலும் சொன்ன அதே போ சாப்படுவதற்கான வசதி வாய்ப்போரும் யார் ஒருவர் காலை நேரத்தை அடைந்து கொள்வாரோ நபி சொல்லு அலி வசன் அவர்கள் சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த மனிதனுக்கு உலக கிடைத்ததற்கு பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு மனிதர் இரண்டாவதாக சொன்னார்கள் ஆரோக்கியமாக வாழக்கூடிய அவர் உண்ணுவதற்கான போதிய உணவோடு வசதியோடும் அபிவிருத்தியோடு வாழக்கூடிய மனிதரை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதனுக்கு உலகமும் கிடைத்ததற்கு சமம் என்று நபிகள் நாயகன் அவர்கள் விடயங்களை சொல்லக்கூடிய நபி அவர்கள் சொன்னது ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு எனவே அமௌகார உலகத்தில் எந்த சமுதாயத்தை சோதிப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறாரோ அவர்களை தந்திப்பதற்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களிடத்திலே இருந்து முதலாவது பழிக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால் அச்சமின் அச்சத்தோடும் பாதுகாப்பு இன்றி எந்த சமூகம் உலகத்திலே வாழ்கிறதோ அந்த சமூகம் இறைவனுடைய அருளை விட்டும் பாக்கியத்தை விட்டும் கருதப்படுகிறது மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி பேசுகிறார் மனிதனுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு மனிதன் அச்சமின்றி பாதுகாப்போடு வாழக்கூடிய வாழ்வை பற்றி அல் குரானின் சுமாராக இருபத்தி ஏழு இடங்களிலே நாங்கள் அல்குரானிலே ஓதக்கூடிய ஒரு முக்கியமான சூறாதான் குறை சென்று சொல்லக்கூடிய சூறா குறை கண்ணியமான சகோதரர்களே இந்த சூறத்துள் சூரா குறைசிலே அல்லியமான ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த குறைச்சிகள் இந்த குறைசிகளுக்கு அம்மா செய்த அருள்களை சாத்தியங்களை அல் குரானிலே அல்லஹு தாலா கூறக்கூடிய நேரத்திலே நீங்கள் இந்த அல்லாவுக்கு மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு செய்த இரண்டு பாத்தியங்களை அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் நீங்கள் இரச்சகன் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ன காரணம் தெரியுமா என்று அல்லாஹு சொல்கிறான் இரண்டு பாத்தியங்களை அல்லாஹு சொல்லி சொல்கிறான் நீங்கள் இந்த அனுபவித்து பாக்கியார் உங்களுக்கு கூறும்போது இரண்டு பாக்கியங்களை சொல்கிறார் முதலாவது அத்தானும் மிஞ்சு உங்களை நாங்கள் பசியில் இருந்து சஞ்சத்திலே உங்களை பாதுகாத்த அல்லாஹ் மாளிகை சொல்கிறார் அவர்களுக்கு அல்லாஹு அவர்கள் உலகத்திலே சந்தோஷமாக மரும இல்லாமல் சட்டம் இல்லாமல் பசி இல்லாமல் செல்வ தனிப்போடு வாழ்வார்கள் அல்லாஹ் உங்களை வாழ வைத்தான் எனவே அந்த அல்லாஹை நீங்கள் வழங்க வேண்டும் சகோதரே இரண்டாவது உங்களுடைய நீங்கள் வசையோடு வாழ்ந்தீர்கள் பயத்தோடு வாழ்ந்தீர்கள் அச்சத்தோடு வாழ்ந்தீர்கள் அந்த அச்சத்தை அல்லா போக்கி உங்களுக்கு பாதுகாப்பை தந்தான் عند الله تعالى من البلاغ الله تعالى عنده يرند فاكسين جلس جنرى القرآن الذي يرسل الله أولاً جروا أننا جعلنا حرماً آمناً وإذا خذقوا الناس من حولهم الله تعالى هذا مكاواتي يرسل الله تعالى القرآن الذي يرسل الله تعالى إنه قرأتها إنه مقزاواتها நாங்கள் பிரதேசத்தை ஊழல் நாங்கள் பாதுகாப்பு உள்ள ஊழாக ஆக்கி வைத்தோமே தான் அவர்களுக்கு சூழல் வாழக்கூடியவர்கள் அந்த மக்காவாசிகளுக்கு பாதுகாப்பை கொடுத்ததைப் பற்றி அல்புரா சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொல்கிறார் ஒரு தகத்தையும் அவர்களுக்கு சூழல் மக்காவுக்கு சூழல் வாழக்கூடிய நாடுகளிலே வாழக்கூடிய பயத்தோடும் கீதியோடும் யுத்தத்தோடும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த மக்காவாசிகளுக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுத்தோமே என்பதை இந்த மனிதர்கள் பார்க்க கூடாதா பார்த்து சிந்திக்க கூடாதா என்று அல் குரானில் அல்லாஹு எனவே ஒரு சமூகம் பாதுகாப்போம் அச்சமின்றி வாழ்வதில் இறைவனுடைய அருளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது ஆனால் எந்த சமூகம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அச்சத்தோடும் யுத்தத்தோடும் இந்த உலகத்தினர் வாழ்கின்றதோ அந்த சமுதாயம் அல்லாவினால் சோதிக்கப்படக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது அல்லாத்தாலா உலகத்திலே மனிதர்களை சில விடயங்களின் மூலமாக நாங்கள் சோதிப்போம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே முதலாவதாக அல்லாஹு பயத்தின் மூலமாக அவர்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல் குருவானிலே அல்லாஹு தாலா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறான் கண்ணியமான சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல எந்த நாட்டில் எந்த பிரதேசத்தில் பாதுகாப்பு இல்லையோட்டிலே நிச்சயமாக பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்பட மாட்டாது என்பதும் அது குருவானுடைய ஒரு கூற்று ஆகிறது நம்பி இப்ராஹிம் அலகி சலாத்துலாம் அவர்கள் கேட்க அந்த துவா எங்களுக்கு அதைத்தான் சொல்லி தருகிறது உங்களிடத்திலே பாதுகாப்பு இல்லையா உங்களுடைய நாட்டிலே பிரதேசத்திலே பாதுகாப்பு இல்லையா பொருளாதாரத்திலே நிச்சயமாக அபிவிருத்தி இருக்க மாட்டாது என்ற கருத்தை அது பொருவார் குறிப்பிடுவதை போன்ற இரண்டாவதாக கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய தேசிய பாதுகாப்பு இழக்கப்பட்டால் நாட்டிலே பாதுகாப்பு இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமுடைய தாவாவுடைய பிரச்சாரம் டாவாவுடைய பணியில் நிச்சயமாக வீழ்ச்சி ஏற்படும் என்பதை அல் குருவான் நமக்கு சொல்லித் தருகிறது அபிவிருத்திவிடும் அபிவிருத்தி அக்க ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறிவிடும் இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே எந்த மார்க்கம் உலகத்திலே பரவ வேண்டும் என்று அல்லாஹு தாலா நபிமான்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினானோ அந்த மார்க்கத்திலே நிச்சயமாக வீழ்ச்சி ஏற்படும் என்பதை அலுவான் சொல்கிறது கெண்ணியமான சகோதரர்களே அலுக்குருவானே அல்லாகு காலகட்டத்தில் நேரத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய நேரத்தில் நபி மூசா அழகித்தலா சிவசனாம் அவர்களுடைய மாற்றத்தை இஸ்லாத்தை ஏற்ற கொள்ளக்கூடியவர்களுடைய வீதம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது அல்லா சொல்லுகிறான் நபி அவர்கள் சூரிய இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஏற்றுக் கொண்டவர்கள் மிக குறைவானவர்கள் موسى عليه السبب من برقل من قبريب على برقل قارن من سريما علينا الله تعالى القرآن على خوف من فرعون على خوف من فرعون وملئه الله سلغران موسى عليه السلام والسلام أبرقل مكّل الإثلاث البكّم عليك كوريا لابتل أبرقل عليك أبرقل عليك فرياً மக்கள் புறக்கரித்தாரணம் மக்கள் மறுத்ததற்கான காரணம் இஸ்லாந்தை மக்கள் அந்த காலகட்டத்திலே ஏற்றுக்கொள்ளாத என்ன என்பதை பற்றி அல் குரானி அல்லா சொல்லும் போது சொல்கிறான் ஆனால் காரணம் என்று தெரியுமா அந்த சமூகம் பயத்தோடு வாழ்ந்தார்கள் அச்சத்தோடு வாழ்ந்தார்கள் சிராவ் என்றால் பணம் சமூகத்தை நினைத்தால் பயம் பயத்தின் காரணத்தினால் இஸ்லாமத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல் குருவான அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் எனவே கண்ணியமான சோதரர்களே எங்களுடைய நாட்டுடைய உலகத்துடைய எங்கெல்லாம் இழக்கப்படுமோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் குன்றி போகும் இஸ்லாமத்தில் காண முடியாது என்ற கருத்தை அல் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது அஞ்சுக்கான சகோதரர்களே அது மாத்திரம் அல்ல பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு நாட்டில் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே அந்த நாட் அல்லாஹு தாலா அவர்கள் மீது கடமையாற்றிய கடமைகளில் கூட சலுகைகளை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் உதாரணமாக பாருங்கள் அனுபவைய வணக்கம் இருக்கிறது வசதி உள்ளவர்கள் இஸ்லாமிய பணிக்கிறது ஆனால் கண்ணியமான சகோதரர்களே அதே நேரத்தில் ஒரு மனிதர் அஜிப்தாக செல்லும் போது அம்மாருடைய மாளிகை மனம் வர வேண்டும் எந்த நோக்கத்தில் வேண்டி ஒருவர் தயாராக இருக்கும் போதே அவர் செல்லக்கூடிய அந்த பாதையில் செல்லக்கூடிய அந்த ஊரில் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே அச்சுடைய தடமையை கூட விட்டு விடுவதற்கு இஸ்லாமியங்களுக்கு அனுமதி தந்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே எனவே பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது ஒரு சமூகத்துடைய பாதுகாப்பு சேதத்துடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதனால் தான் பாதுகாப்பு இல்லாத போது எங்களுடைய அதே போன்ற கண்ணியமான சகோதரிகளே ஒரு மனிதர் இமாம் ஜமாத்தோடு பள்ளி வாசலுக்கு வந்து சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் எங்களை பார்த்து படிக்கிறது தனியை சொல்லுவதை விட இமாம் ஜமாஅத்தோடு சொல்லுதால் அவருக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்று பெருமானே ஒரு மனிதர் இமாம் ஜமாத்துக்கு பள்ளி வாசலுக்கு வரும்போது பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த மனிதனை இன்னொருவர் சாக்கி விடுவார் அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் கண்ணியமான சகோதரர்களே இமாம் ஜமாத்தை கூட விட்டுவிட்டு வீட்டில் தொடுவதற்கும் இஸ்லாம் அனுமதி தந்து இருக்கிறது என்றால் எவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய சகோதரர்களே இமாம் ஜமாத்தை அனுமதி இருக்கிறது எப்போது அந்த மனிதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குமோ உயிருக்கு பாதுகாப்பு இல்லையோ அந்த நேரத்தில் இமாம் ஜமாஅத்தை விடுவதற்கும் இஸ்லாமிலே அனுமதி இருக்கிறது என்றால் எ தூரம் ஒரு மனிதனுடைய உயிருக்கு இஸ்லாம் பாதுகாப்பு கண்ணியமான சோதரர்களே அந்த சுவர்க்கவாதிகளை அழைக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நுழைவைக்கூடிய நேரத்தில் என்ன அந்த சுவர்கவாதிகளை பார்த்து அல்லாஹு சொல்வது சொல்கிறான் சுகந்திகளை அரும் சகோதரர்களே சுவர்க்கத்திலும் அல்லாஹ் பாதுகாப்பை வைத்திருக்கிறான் என்று அல் குருவானின் மிக தெளிவாக அல்லாஹு தாலா குறைப்படுகிறான் பாதுகாப்பு கொடுக்கூடிய பாத்தியங்களில் மிகப்பெரிய ஒரு பாத்தியம் தான் பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய பாக்கியம் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அடித்தளத்து விரும்பினால் அடிக்க அவர்களுக்கு இருந்து முதலாவதாக அல்லாஹு தாலா பறிப்பது அவர்களுடைய பாதுகாப்பை சகோதரர்களே எனவே அல்லாஹு எங்களுடைய மனிதர்களை பாதுகாப்போடு வாழ வைக்கக்கூடிய அல்லாஹ் இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டு இருந்தால் மனிதர்கள் உலகத்திலே அனுபவிக்கின்ற பாதுகாப்பு அச்சம் திருந்து பாடக்கூடிய வாழ்க்கை சொல்கிறான் சாத்தியங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய பாதுகாப்பை எங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடியது எங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியது நாங்கள் அல்லாவுக்கு செய்ய கூடிய சகோதரே அல் குரானிலே அல் குருவான சகோதரர்களே அதுல முதலாவது சம்பவம் அல்லாஹ் சொல்கிறான் குர்வான் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு நாட்டில் உலகத்திலே ஒரு சமுதாயத்தினர்கள் வாழ்ந்தார்கள் சமுதாயத்தினர்கள் வாழ்ந்தார்கள் அல்ல சொல்கிறார் என்றால் பாதுகாப்போடு வாழ்ந்தார்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருந்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர்களுக்கு தேவையான பாத்தியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ஆனால் சட்டும் இல்லா அவர்கள் நன்றி கட்டவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லாஹுடைய பாத்தியங்களை பாதுகாக்கும் அபிவிருத்தி சுகாதாரம் கல்வி போன்றாவுடைய பாதுகாப்புகளை அல்லாவுடைய அற்படைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே உலகத்திலே நன்றி கட்டவர்களாக வாழ்ந்தார்கள் நன்றி கட்டவர்களாக வாழ்ந்தார்கள் தப்பினுடைய உணவாக நிறுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அபிவிருத்தி செய்தார் என்றால் அவர்கள் பெருமையின் மதமையின் உச்சகட்டத்தை அடைந்தார்கள் மலர் கழித்துவிட்டு தண்ணீரினால் மனத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த சமூகம் சாப்பிடக்கூடியகளினால் மலங்களை சுத்தப்படுத்தினார்கள் செய்தார்கள் இறைவனுடைய சாத்தியத்தை புறக்கணித்தார்கள் கண்ணியமான சகோதரர்களே சூறான் நகரிலே அல்லா சொல்கிறான் பாதுகாப்போடு வாழ்ந்தவர்கள் அபிவிருத்தியோடு வாழ்ந்தவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டார்கள் அல்லா சொல்கிறான் கொடுத்த பாத்தியங்களை அபிவிருத்திகளை அதற்கு பின்னால் அல்லா சொல்கிறான் அவர்களுக்கு தெரியுமா அபிவிருத்தியை கொடுத்தோம் இறைவனை மறந்தார்கள் அவர்களுடைய அவர்களுக்கு செய்த பாத்தியங்களை அபிவிருத்திகளை அல்லா சொல்கிறான் நாங்கள் போட்டுவிட்டு அவர்களுக்கு ஆலையாக கொடுத்தோம் அவர்களை வறுமையினால் நாங்கள் மூடிவிட்டோம் வாழ்ந்து அறிந்தார்கள் சொல்கிறான் அவர்களுக்கு நாங்கள் சொல்கிறான் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய பாதுகாப்பை பறித்து அவர்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் கொடுத்தோம் சகோதரர்களே எனவே எங்களுடைய பாதுகாப்பு படப்படுத்தப்பட வேண்டு இருந்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டுவருடைய நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் சகோதரர்களே இரண்டாவது சம்பவம் அடிக்கப்பட்டே அல் குவாரின் சொல்கிறான் அந்த சமூகத்தை பற்றி அல் குரானின் அவர்களுக்கு நாங்கள் பல சாத்தியங்களை கொடுத்தோம் நீர் வளத்தை விவசாய வளத்தை கொடுத்தோம் பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்தோம் கண்ணியமான சகோதரிகளை சொல்கிறான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அபிவிருத்தி என்றார்கள் அவர்களுடைய நாட்டில் அவர்களுடைய ஊரில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் என்றால் அல்லா சொல்கிறான் அவர்கள் வாழ்ந்தார்கள் கவர்ச்சியான ஊர் மனவான ஊர் அப்படியான பாக்கியங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் பாதுகாப்பையும் அபிவிருத்தியையும் விவசாய வளத்தையும் நீர் வளர்த்தையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் கொடுத்து விட்டாலும் நன்றி செலுத்துங்கள் என்று நாங்கள் அவர்களை பார்த்து சொன்னோம் அல்லாஹ் எங்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி சொன்னோம் கண்ணியமான சகோதர்களே அந்த பாத்தியங்களையும் அறுக்குறைகளையும் அனுபவித்த அந்த சமூகம் அறிவு அம்மா சொல்கிறான் இறைவனுடைய பாத்தியன்களின் வெகுபதிகளை அவர்கள் புறக்கணித்தார்கள் அண்ணா சொல்கிறான் அவர்களை நாங்கள் அழித்தோம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோமோ என்று சொல்லக்கூடிய அணைக்கட்டை நாங்கள் இடித்து நூறாக்கி அந்த ஊரை வெள்ளத்தின் மூலமாக நாங்கள் அடித்தோம் அல் குரானிலே அல்லாஹு குறிப்பிடுகின்றான் ஏன் கண்ணி மற்றும் சகோதரர்களே எங்களுடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டுமாயிருந்தால் உறுதிப்படுத்தப்பட வேண்டுமே தங்களுக்கு இறைவருடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்திலே உறுதியான இமான் உறுதியான நம்பிக்கை உண்மையான விசுவாசம் எங்களிடத்திலே வர வேண்டும் அதேபோன்று மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே இறைவனுடைய பாட்சியங்களை அடித்து அனுபவிக்கின்ற நாங்கள் இறைவனால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை விவாதத்துக்களை நாங்கள் தெரிவர செய்ய வேண்டும் அல்பு வாசல்கிறதே முதலாவது உங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடியது நீங்கள் இறைவனுக்கு நன்றி வாழ வேண்டும் இரண்டாவதாக மகத்தான சொல்கிறார் நீங்கள் உண்மையான முறையில் இறைவனோடு விசுவாசம் சொல்ல வேண்டும் மூன்றாவது நீங்கள் நல்லவர்களை செய்ய வேண்டும் அவர்களை உறுதியான ஈமானோடும் யாரெல்லாம் உங்களிலே செய்து வருவார்களோ அல்லாஹு அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுடைய அச்சத்தை நாங்கள் போ அவர்களுடைய பயத்தை நாங்கள் போக்கி அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுப்போம் என்று அல் குரானிலே அல்லாஹு குறிப்பிட்டு கண்ணியமான சகோதரர்களே அதே போன்றே கண்ணியமான சகோதரர்களே எங்களுடைய இறைவனுடைய பாதுகாப்பு இந்த உலகத்திலே எங்களுக்கு கிடைக்க வேண்டுமான இருந்தால் கிடைத்த பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமான இருந்தால் நாங்கள் சென்னிமான சகோதர்களே நன்மையை நன்மையை கொண்டு மற்றவர்களுக்கு ஏவ பாவத்தை கண்டால் தடுக்க வேண்டும் உறுதிப்படுத்தும் எந்த சமூகம் நன்மையை ஏவி சீமையை தடுக்கக்கூடிய பணியை விட்டுவிடுவார்களா அந்த சமுதாயத்தை மூலமாக பழத்தின் மூலமாக உலகத்திலே சோதித்திருக்கிறான் சென்னிமான சகோதரர்களே அவர்களை நாங்கள் அனைத்தோம் ஆனால் அவர்களில் சிலரை நாங்கள் பாதுகாப்போம் தடுக்கக்கூடிய சமுதாயத்தை நாங்கள் பாதுகாப்போம் அவர்களுக்கு எங்களுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்று அல் குரானிலே குறிப்பிட்டு எங்களுடைய துங்களுடைய துவா அல்லாவிடத்திலே நாங்கள் செய்கின்ற து பிரார்த்தனை இறைவனுடைய பாதுகாப்பை எங்களுக்கு தரும் பாதுகாப்பை பரப்படுத்தும் என்பதை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்ன துவா தெரியுமா இந்த திரையை எங்களுக்கு பாதுகாப்பான நிலையில் இந்த திரையை எங்களுக்கு பிறவிருக்கே காட்டுவாயாக என்று பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள் அதே போன்ற ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிடும் அல்லாஹடத்திலே ஒரு குவா செய்வார்கள் என்ன துவா தெரியுமா அல்லாஹுகளே நபியவர்கள் யார் என்னுடைய துறைகளை மறைத்து விடுவாயாக பயம் இல்லாதவனாக பாதுகாப்போடு வாழ்வதற்கான பாத்தியத்தை எனக்கு தருவாயாக என்று கண்மணி நாயகம் தள்ளுவல்லம் அவர்கள் அண்ணா களத்திலே துவாசி கிடைக்கிறார்கள் நில ரகண்ணியமான உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்தியங்களில் மிக பிரதானமான மிக நிறந்த ஒரு பாக்கியம் தான் பாதுகாப்பு என்று சொல்லப்படக்கூடிய பாக்கியம் அதனால் நபி இப்ராஹிம் அலகி சலாத்து அவர்கள் மக்காவுக்கு வந்த நேரத்திலே முதலாளர்கள் ஊரை நான் வாழக்கூடிய இந்த பிரதேசத்தை உள்ள பிரதேசமாக ஆக்குவாயாக என்று அல்லாஹிலே து கேட்டிருக்கிறார்கள் அல் குரானின் இருபத்தி ஏழு விட சம்பந்த மனிதனுடைய பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறார் எனவே அந்த பாதுகாப்பு கூடியவர்களாகவும் உலகத்திலே நல்லவர்கள் ஏற்படியவர்களாகவும் அதே போன்று இறைவனால் வழங்கப்பட்ட பாத்தியங்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் தருவாயாக அச்சம் சீர்ந்த மனமான வாழ்க்கையை அல்லகுல்லாலா எங்களுக்கு நபி பாக்குவார் என்பதை அல்பவார் கடைசியூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே இறைவனுடைய பாதுகாப்போடு எல்லா இடங்களிலும் எல்லா ஊர்களிலும் வாழக்கூடிய பாத்தியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசிபாக்குவானாக யாமா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் யாமா இந்த உலகத்தில் ஹீமானோடு வாழ்ந்து ஈமானோடு மர்மிக்க கூடிய பாத்தியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசிபாக்குவனாக யார்லா இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே முகமதுலா என்ற கனிமாவோடு பிரியக்கூடிய பாத்தியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசிபாக்குவார்